அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அமிழ் தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் மக்கட்பேர் அதிகாரத்தில் இது நான்காவது குரட்பா இதற்கு முன்பு மக்கட்பேரனுடைய சிறப்பை சொன்ன திருவள்ளுவர் மக்கட்பெயரினால ஏற்படக்கூடிய மறுமை பயனை சொன்னதாக பொருள் கொள்ளுகிறோம் இப்பொழுது இம்மைப்பெயர் இவ்வுலகத்திலேயே திருஷ்டமான பலனை சொல்லுகிறார் குழந்தை பாக்கியத்தினால அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் எப்படி படிக்கணும்னா இது தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் அமிழ்தினும் ஆற்ற இனிதே அப்படி படிக்கணும் இது இம்மை பையனை சொல்கிறது இம்மை பையனா இந்த சரீரத்திலே இப்பவே அடையிறது வேற ஒரு சரீரம் எடுத்து அடையக்கூடிய பையன் குழந்தைகளால்ங்கிறது முதல்ல சொல்லிவிட்டார் தன் குழந்தைய இந்த சாப்பிட்ற போது இந்த கூழெல்லாம் அப்படியே அழைக்கும் போட்டு கலக்கல கலக்கும் அதை எடுத்து சாப்பிட்டா பெற்றோர்களுக்கு அமிர்த அமிர்தத்தை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிறார் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவப்பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும் சின்னஞ்சிறு கைகளால் குழந்தைகள் உணவை அளாவும் கூழ் என்பதை உரையாசிரியர் சோறு என்றே பொருள் கொள்ளுகிறார் குழந்தைகளின் சிறு கைகள் அளாவிய சோறு அமுதத்தை காட்டிலும் இனியது அப்படி போட்டு உழைப்பின்றே இருக்கும் இது உலக வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற இன்பம் ஜெகவீர பாண்டியனாருடைய உரையில் இவ்வாறு சொல்கிறார் பிறந்த பிள்ளைகள் பால் பெற்றோர்கள் பல வகைகளாலும் இன்ப நலன்களை நுகர்ந்து மகிழ்கின்றனர் இளமை எழில்களை கண்டும் மழலை மொழிகளை கேட்டும் தளர்நடைகளை நோக்கியும் தழுவி சுமந்தும் உடனிருந்து உண்டும் இன்னவாறு குழவிகளோடு மகிழ்கின்றனர் என்கிறார் அவர் அழகான தமிழ் மொழியில் இனிதே என்றதில் ஏகாரம் தெளிவும் உறுதியும் தெரிய நின்றது இனிதேன்னு தேற்றேகாரம் கொடுத்துருக்கேன் அந்த ஏக்காரம் அது வந்து தெளிவும் உறுதி நிச்சயமாக அது உண்டு அதில் கிடைக்கத்தான் செய்யுங்கிற அமிழுதுன்னா தேவர்களுடைய உணவு இனிய சுவை நிறந்தது அதிசய மகிமை வாய்ந்தது கூழ் அப்படின்னா எளிய உணவு நீர் ஆகாரமாய் நெகிழ்ந்து தளர்ந்து இருப்பது சுவை குறைந்தது குழந்தை கை தோய்ந்தால் பழங்கூளும் தெய்வ அமுதிகும் சுவை மிகுந்து இன்பம் தரும் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெருஞ்செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்து மயக்குரு மக்களை இல்லோர்க்கு பயக்குறையில்லை தாம் வாழும் நாளே புறநானூர்ல நூத்தி எண்பத்தெட்டாவது பாடல்ல அறிவுடை நம்பிங்கிறவர் சொல்கிறார் பலவற்றையும் படைத்து பலரோடு அமர்ந்து உண்ணும் உடைமை எனப்படும் பெரும் செல்வம் பெற்றவர் ஆயினும் என்ன பயன் மெல்ல மெல்ல குறுகுறு என்று நடந்து சென்று தம் சிறிய கையை நீட்டி உண்கலத்து நெய்யுடை சோற்றிலே இட்டும் அக்கையாலேயே பெற்றோரைக் கட்டிக்கொண்டும் வாயார் கவ்வியும் கையால் துழாவியும் தம் மேலெல்லாம் சிதறியும் அக்குரும்புகளால் உணவு வீணாகிறதே என்ற நினைவை மயக்கி பெற்றோரை இன்பத்தால் மகிழச் செய்யும் மக்கள் இல்லாதவர்க்கு தம் வாழ்நாளெல்லாம் பயனற்ற நாட்களே என்று இந்த புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்துகிறது அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்